நாட்டினை நேயர்களுக்கு போக கொடி பசலைய நல்ல மைய அரைச்சு தண்ணி விட்டு அரைச்சு அத ஒரு பத்தா நெற்றில தடுவிட்டு வந்தோம்னா இந்த தீராவது தலைவலி தூரம் ஓடும் ட்ரை பண்ணி பாருங்க மீண்டும் சந்திப்போம்